அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்து ஏசி மானுவேல் இதனால் தலைப்பு நமக்குள்ளே விறகுவிட்டி ஒருவன் தினமும் காட்டிற்குள் போய் விறகுவிட்டி வந்தான் அவன் முதுமை அடைவதையும் நோய்வாய்ப்படுவதையும் கவனித்த முதியவர் ஒருவர் நீ இன்னும் கொஞ்ச தூரம் போ என்று சொன்னார் அவனும் போனான் அங்கே பித்தளை சுரங்கத்தை கண்டான் அவன் திரும்பி வந்து அவரை வணங்கினான் இதற்கே மகிழ்ச்சி அடையாதே இன்னும் கொஞ்சம் சென்று பார் என்று அந்த முதியவர் சொன்னார் அவன் இன்னும் கொஞ்ச தூரம் போனால் பித்தளை சுரங்கத்தை இழந்து விடுவோமே என்று நினைத்தான் இருந்தாலும் இதயத்தின் ஓர் ஓரத்தில் கொஞ்சம் ஒட்டி நம்பிக்கையால் மேலும் முன்னேறினான் படிப்படியாக வெள்ளி தங்கம் மற்றும் வைர சுரங்களை கண்டான் நிறைய வைரங்களை எடுத்துக்கொண்டு அந்த முதியவரை அந்த மனிதன் சந்தித்தான் அவரோ அமைதியாகச் சொன்னார் ஒருவேளை நான் இனி உன்னை சந்திக்க முடியாமல் போகலாம் இந்த வைரம் உன் வாழ்நாள் முழுமைக்கும் போதுமானது நீ சுரங்கங்களை மறந்துவிடு ஆதி அந்தமாகிய புதையல் உனக்குள்ளேயே இருக்கிறது அதை தேடியாக வேண்டும் எனவே உனக்குள் போக முயற்சி என்று கூறினார் ஆம் சுரங்கங்கள் அற்புதமானவை அவற்றை அன்பனும் விளக்கு கொண்டு கனிவனும் கை கொண்டு பனிவனும் பார்வை கொண்டு தேடினால் அவை புலப்படும் நம் வாழ்வு திடப்படும் நன்றி